வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி அவருக்கு ஒரு நாப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு அதிகாலையில நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு உடனே அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அவரை அவசர அவசரமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணிட்டு ஆனா இயற்கை அதை அவர் அவசரமா எமங்கிட்ட அழைச்சிட்டு போயிருச்சு ஆமாங்க அவர் இறந்து விட்டார் அவருடைய மனைவிக்கு நாற்பது வயசு தாங்க இருக்கும் மகனுக்கு ஒன்பதே வயசு அப்பா எல்லாரும் கதறி கதறி எழுதாங்க அவர் இறந்ததை கேள்விப்பட்ட உடனே அவருடைய குரு அந்த குரு ஒரு தெளிந்த ஞானி நேரடியா அவரது வீட்டுக்கே வந்துட்டாரு அந்த குருவை பார்த்ததும் இறந்தவரது மனைவி இன்னும் அதிகமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க குரு எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அவங்க அழுக நின்றபாடு இல்லை அவர் குருவிடம் என் கணவரை உயிரோட கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா என்ன வழியானாலும் அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க ஞானியும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னா ஒரு கோப்பையில தண்ணி கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு தண்ணி கொண்டு வந்தோடனே அந்த தண்ணிய இறந்தவரோட சடலத்துக்கு அருகே வச்சுட்டு இப்ப நீங்க எல்லாரும் கண் மூடி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சில மந்திர உச்சாரணைகள்லாம் சொன்னாரு அதுக்கப்புறமா அவங்களை எல்லாத்தையும் கண்களை திறக்க சொன்னாரு அதுக்கப்புறமா குரு என்ன சொன்னாருன்னா இப்போ இந்த குரு இந்த கோப்பையில இருக்கிற தண்ணிய யாராவது குடிக்கணும் அப்படி நீங்க தண்ணிய குடிச்சிட்டீங்கன்னா என் மனைவியார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நீரை பருக மறத்துட்டாரு உடனே குரு இறந்தவருடைய தாயார பார்த்தாரு அதுக்கு அந்தமா ஐயோ அடுத்த மாதம் என் மகளுக்கு பிரசவம் இருக்குது நான் இல்லைன்னா வேறு யாரு என் மகளை பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறுத்துட்டாங்க அடுத்ததா குரு இறந்தவருடைய பார்த்தாரு அவங்களும் நானும் இறந்து போயிட்டா என் மகனை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க உடனே குரு அந்த சின்ன பையனை பார்த்தாரு உடனே இறந்தவருடைய மனைவி அவன் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல அவனை போய் சாக சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு நெஞ்சோட அணைச்சி வச்சுக்கிட்டாங்க பொறுப்பு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இறந்த இவருக்கு இங்க வேலை இல்லை அதனாலதான் அவரை கடவுள் அழைச்சிக்கிட்டாரு இனி அழுது கொண்டு இறுதி யாத்திரைக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பாசம் எல்லாம் அதன் பிறகு மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே எனவே வாழும் வரை புன்னகைக்கும் முகத்துடன் மகிழ்வாய் வாழ முயற்சிப்போமே